प्रपन्न पारिजाताय कृष्णाय ம் பிரபாரிஜாத்தய தோற்ற வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நமையோத்தா தஜிவ भगवान श्री कृष्णर ஞான கர்ம சந்நியாசத்தினுடைய தன்மையையும் ஞானகர்ம சந்நியாசியினுடைய லக்ஷணத்தையும் விசேஷமாக ஞானியினுடைய லக்ஷணத்தையே அற்புதமாக உபதேசம் பண்ணியிருக்கார் அந்த ஞானியினுடைய நிலையை உணர்றத்துக்கு ஞானி ஆகணும்னு விரும்புகிறவனுக்கு தேவையான சாதனங்களையும் இதுவரைக்கும் சில ஸ்லோகங்களில் உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் ுடைய தன்மையவே அழகா சொல்கிறார் யா அந்த சுக அந்தராராம அந்தர்ஜோதி ரேவசா யஹ அந்த சுக அந்தரமாக அந்தர்ஜோதி ஏவ அதாவது தனக்குள்ளேயே அந்த சுகான்னா இந்த இடத்துல அந்தசப்தத்துக்கு ஆத்மானே அர்த்தம் பண்ணிக்கணும் தானே சுகங்கிறத உணர்ந்திருக்கான் சாதாரணமாக ஒரு சுகம் அனுபவிக்கணும்னா சுகத்தை அனுபவிக்கிறவன் ஒருத்தன் இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது ஏதாவது வெளியில் பொருள் இருக்குது இல்லாட்டி மனிதர்கள் இருக்கிறார்கள் கரெக்டையாக பேசி சந்தோஷப்படுறோம் இல்லாட்டி புல நின்பங்களை நுகர்ந்து சந்தோஷப்படுறோம் அப்போ அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுற பொருள் அனுபவிக்கிறதுக்குரிய கருவிகள் அதனால ஏற்படுற அனுபவம் இத்தனை விஷயங்கள் இருக்கு ஆனால் இவனுக்கு எல்லாமே ஆத்மான்னு இந்த ஸ்லோகம் சொல்றது தானே சுகஸ்வரூபம் அந்த சுகத்துக்கு சாதனமும் தான் தான் அனுபவிப்பவனும் நானே அனுபவிக்கப்படும் பொருளும் நானே ஆத்மா ஆனந்த விளக்கம் இது ஆத்ம சுகா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆத்ம சுகம் அந்தர் ஆராமகா அந்த சுகத்துக்கு பொருளாக இருக்கிறதும் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் சைதன்யந்தான் அது விளங்கிறதும் ஆத்மாவனால்தான் அந்த ஆனந்தம் விளங்குற தன்னைத்தானே அது விளக்கிக்கிறது எப்படி சூரியன் தன்னைத்தானே பிரகாஷமாக வெளிப்படுத்துகிறதோ அது மாதிரி சுகஸ்வரூபமான ஆத்மா தானே அதை உணர்ந்து கொள்கிறது ஆக ஆனந்தமும் நானே ஆனந்தத்திற்கான பொருளும் நானே ஆனந்தத்தை அனுபவிப்பவனும் நானே அந்த ஆனந்தத்தை உணர்ந்து கொள்பவனும் நானே இதில் அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிற பேதம்ங்கிறது கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் திரிபுடி ரகிதமானது இந்த தன்மையே உணர்ந்திருக்கான் உள்ளத்துல மனசில் ஏற்படுற ஆனந்தம் தாரதமியம் உள்ளது இது அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் மூணாவது அத்தியாயத்தில் கூட பார்த்துருக்கோம் எஸ்துவாத்மரத்திரேவசியாத ஆத்ம ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா पर ரெண்டாவது அத்தியாயத்திலையும் பார்த்துருக்கோம் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ லக்ஷணத்துடைய முதல் ஸ்லோகத்தில் அதே தான் வேற வேற வடிவத்தில் சொல்கிறார் எவனொருவன் ஆத்மாவையே சுகஸ்வரூபமாகவும் ஆத்மாவே சுகத்துக்கு சாதனமாகவும் ஆத்மாவே சுகப்பிரகாசமாகவும் இருக்கிறதோ அந்தர்ஜியோதிரேவ யஹா எவன் உள்ளேயே தனக்குத்தானே தன்னை உணர்ந்து கொள்ளுகிறானோ குருவினுடைய உபதேசம் சாஸ்திர உபதேசத்தினால்தான் நடக்கிறது இந்த உண்மையை மனசில் நன்றாக வாங்கி கொண்ட பிறகு ச யோகி அந்த ஞான யோகியானவன் இந்த இடத்துல யோகினா இந்த சமாதி யோகின்னு அர்த்தம் கிடையாது அந்த ஞான யோகியானவன் பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதா அதிகச்சதி அவன் தன்னை பரம்பொருளாகவே உணர்ந்து பிறகு பரம்பொருள் மயமாகி விடுகிறான் பிரம்மபூதகான்ங்கிறது ஜீவன் முக்தியை குறிக்கிறது பிரம்ம நிர்வாணம்ங்கிறது விதேக முக்தியை குறிக்கிறது இந்த உடலில் கொண்டே தன்னை மெய்ப்பொருளாக உணர்ந்து கொண்டவன் அப்புறம் இந்த உடல் நீங்கிய பிறகு மெய்ப்பொருளாகவே இருப்பவன் நிர்வாணம்னு சொன்னால் நெருப்பு அணைச்சதுக்கு பிறகு நெருப்பு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இடத்துக்கு போய்டுறது இல்லையா இது ஏற்கனவே நம்ம ரெண்டாம் அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் பார்த்தோம் ஏஷா பிராஹ்மிஸ்தி பார்த்த நைனாம் பிராப்பிய விமுஹியத்தீ ஸ்தித்வாசியாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிட்சதி இந்த உடம்பு உபாதி ரஹிதமான தன்மையை அடைகிறான் உபாதியோடு இருக்கான் உபாதி இல்லாத இருக்கான் ஆஹோ ஜீவன் முக்தனாக போது உடம்பு மனசு சேந்திருக்கு விதேக உடம்பு மனசனுடைய சம்பந்தம் இல்லை சம்பந்த இருந்தாலும் இல்லாட்டாலும் அசங்க ஆத்மஸ்வரூபம் தான்ங்கிறத உணர்ந்திருக்கிறான் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சுக்தரமாக தர்ஜியோதி சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோதி கட்சதி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிஓம்